கண்ணியமிக்கவர்களுவர்களுடன் இருப்பானை சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு நற்பூலிகள் உண்டு என்று நபி சல்லு அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்பது மூன்று ஏழு முஸ்லிம் ஏழு ஒன்பது எட்டு